அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டின் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டு எஸ் இமானுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு நல்ல நட்பு உக்ரைனில் பிறந்த ஜேன் கோம் அவர் வாழ்ந்த உக்ரைனில் போதிய மின் வசதி இல்லாததால் இவர் தன் தாயையும் பாட்டியையும் அமெரிக்காவின் கலிபோர்னியாவிற்கு அழைத்துச் சென்றார் இவர் கலிபோர்னியாவிற்கு வந்தவுடன் தங்குவதற்கு வீடு வாங்கினார் பின்னர் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் பற்றி முழுமையாக கற்றுக்கொண்டார் குடும்ப சூழ்நிலை காரணமாக இவர் ஒரு நிறுவனத்தில் கிளீனராக வேலைக்கு சேர்ந்தார் இவரது தாய் ஒரு நிறுவனத்தில் பேபி சிட்டராக பணியாற்றினார் திடீரென்று தனது தாய்க்கு ஏற்பட்ட புற்றுநோயால் மிகவும் கண் கலங்கினார் பிறகு ஜெயின் கோம் தன்னுடைய முயற்சியால் யாகுவில் இணைந்தார் இரண்டாயிரமாம் ஆண்டில் இவரது அம்மாவிற்கு ஏற்பட்ட புற்றுநோய் நிமித்தமாய் அவர்கள் மறித்து விட்டார்கள் பிறகு ஜெயின் ஒரு தனிமரமான சூழலில் பிரெயின் ஆக்டன் என்கிற ஒரு நல்ல நண்பர் இவருக்கு கிடைத்தார் பிரெயின் ஆக்டன் ஜெயனை மிகவும் தேற்றி அவரை ஊக்குவித்து அவரது தனிமையை அகற்றினார் பிறகு இருவரும் இணைந்து ஒன்பது வருடம் யாகுவில் பணியாற்றினார்கள் ஜனவரி இரண்டாயிரமாம் ஆண்டில் ஜேனுக்கு ஒரு திட்டம் கிடைத்ததன் விளைவாக பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஒன்பதில் தனது பிறந்தநாள் அன்று வாட்ஸ்அப் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்தார் சில நாட்களுக்கு பிறகு வாட்ஸ்அப்பில் சிக்கல் ஏற்பட்டவுடன் மனம் தளர்ந்து இதை கைவிடலாம் என்று நினைத்தார் ஜேன் ஆனால் பிரைன் ஆக்டன் ஜெயனுக்கு ஒரு நல்ல நண்பராக இருந்து அவரை சிறந்த விதத்தில் ஊக்குவித்தார் பிறகு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வாட்ஸ்அப்பில் மிக பெரிய வளர்ச்சி உண்டானது இன்றும் பல கோடிக்கணக்கானவர்கள் பயன்படுத்துகிற ஒரு சிறந்த தொழில்நுட்பமாக இந்த வாட்ஸ்அப் நிறுவனம் வளர்ந்து வருகிறது காரணம் நல்ல நட்பின் ஊக்குவித்தல் என்கிற ஒரு அடையாளம் நட்பு என்கிற உன்னதத்தை வாழ்வில் ஒரு முறையேனும் சுவைத்து அனுபவித்தவர்கள் ஒரு சிலராக மட்டுமே இருக்க முடியும் நட்பு முகமாக இருக்க வேண்டும் ஒருபோதும் முகமூடியாக இருக்கக்கூடாது நன்றி